ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் நம்முடைய தர்மசாஸ்திரத்திலிருந்து வேதத்தை அடிப்படையாக கொண்டு சம்ஸ்காரங்கள் என்கிற தலைப்பில் நம் வாழ்நாளில் செய்யக்கூடியதான சம்ஸ்காரங்கள் என்று நாற்பது இருக்கு அந்த நாற்பது சம்ஸ்காரங்கள் எதற்காக செய்யப்படுறது அதை எந்த முறையில் நாம் செய்யணும் அதனால் நாம் அடையக்கூடியதான லாபங்கள் என்ன என்பதை விரிவாக ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னர் இந்த சம்ஸ்காரங்கள் என்பது என்ன இந்த சம்ஸ்காரங்களை செய்வதனால் நாம் அடையக்கூடியதான பலன் என்ன அப்படின்னு அடிப்படையாக நாம் தெரிஞ்சுக்கணும் இது மிகவும் முக்கியம் இது விஷயமாக தர்மசாஸ்திரம் சொல்கிற போது சித்திரமய யானேகை அங்கைருன்மீலியத்தை சனி பிரிய சார் சம்ஸ்காரை விதிபூர்வகை அதாவது ஒவ்வொரு ஜீவனும் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனதிலிருந்து ஆரம்பித்து மூன்று வஸ்துக்களோடு இருக்கான் ஒரு பெண்ணனுடைய கர்ப்பத்தில் ஒரு ஜீவன் உற்பத்தி ஆறுது மூன்று வஸ்துக்களை போன பிறவியிலிருந்து அந்த ஜீவன் எடுத்துன்னு வந்திருக்கு உபனிஷத் சொல்கிற போது தம் வித்யாகர்மனி சமன்வாரபயதே பூர்வ அதாவது போன பிறவியில் அவன் படித்ததான படிப்பு அவன் போன பிறவியில் செய்த புண்ணியம் பாபங்கள் நினைவு பிரஜா இதை மூன்றையும் ஒவ்வொரு ஜீவனும் அடுத்த பிரிவைக்கும் எடுத்துன்னு வரான் அதுதான் நமக்கு வாழ்நாளில் முழுவதும் துணை புரியிறது இந்த கர்ப்பாதானத்திலிருந்து ஆரம்பித்து இந்த சம்ஸ்காரங்கள் எல்லாம் என்ன செய்யறது அப்படின்னா கர்ப்பாதானத்திற்கு பலன்னு பார்க்குற போதோ இந்த கர்ப்பத்தில் உற்பத்தி ஆக போகிறதான இந்த ஜீவன் நல்ல வித்தியை படிச்சிருக்கணும் வாழ்க்கைக்கு பயன்படக்கூடியதான படிப்பை படித்திருக்கணும் புண்ணியங்கள் நிறைய செய்திருக்கணும் பாபங்கள் குறைவாக இருக்கணும் நல்ல எண்ணங்கள் உள்ள குழந்தையாக இருக்கணும் என்பதற்காக செய்யப்படக்கூடியதுதான் கர்ப்பாதானம் அப்படின்னு பேர் அப்படி நாம் பிறக்கிற பொழுது எல்லா இந்திரியங்களும் ஆரோக்கியமாக உள்ள நிலையில் தான் நாம் பிறக்கிறோம் கன்று காது மூக்கு நாக்கு எல்லாம் ஆரோக்கியமாக இருக்குது கண் நன்றாக பார்க்கறது காது நன்றாக கேட்கிறது மூக்கு நன்றாக சுவாசிக்கிறது வாசனையை கிரகிக்கிறது நாக்கு நன்றாக ருச்சி பார்க்கறது அப்படிங்கிற நிலையில்தான் நாம் இருக்கோம் அதை தக்க வச்சுக்கணும் அதை மேலும் வலுப்படுத்தணும் அந்த அளவுக்கு துணை புரியறது இந்த சம்ஸ்காரங்கள் ஏன்னா நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன ஈஸ்வரனை நாம் அடையணும் பகவானை நாம் அடைவது அப்படிங்கிறது தான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் அந்த பகவானை நாம் அடையணும் அப்படின்னா எப்படி நாம் பகவானை பார்க்க முடியும் அப்படின்னா நாம் நம்மகிட்ட இருக்கக்கூடியதான கண்ணுனாலேயோ காதுனாலேயோ நாக்குனாலேயோ மூக்குனாலேயோ பார்க்க முடியாது இது அனைத்தும் சேர்ந்து உள்ள மனசுனால்தான் நாம் ஈஸ்வரனை பார்க்க முடியும் மனசைவானுதிரஷ்டவ்யம் அப்படின்னு உபநிஷ் சொல்கிறது மனசனால் தான்ப்பா பகவானை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறது நாம் என்ன நினைக்கிறோம்னா கண்ணு தனியாக பார்க்கறது காது தனியாக கேட்கிறதுன்னு நினைக்கிறோம் பகவத்கீதையில் பகவான் சொல்கிற போது கண்ணு பார்க்கறதுன்னு நினைக்காத காது கேட்கிறதுன்னு நினைக்காத மனசுதான் கண்ணுங்கிற இந்திரியம் பாதை வழியாக வஸ்துக்களை கிரகிக்கிறது மனது தான் காதுங்கிற இந்திரியம் மூலமாக சப்தங்களை கிரகிக்கிறது மனசுதான் மூக்கு என்கிற இந்திரியங்கள் மூலமாக வாசனையை கிரகிக்கிறது மனது நாக்கு என்கிற இந்திரியங்கள் வழியாக ருச்சியை கிரகிக்கிறது இது அனைத்திற்கும் மூலமாக உள்ளது எதுன்னா மனசு இந்த மனது ஆரோக்கியமாக தான் கண் பார்க்கக்கூடிய வஸ்துவை கிரகிக்கும் காது கேட்கக்கூடிய வஸ்துவை கிரகிக்கும் நாக்கு சாப்பிடக்கூடிய வஸ்துவை கிரகிக்கும் இல்லாவிடில் மனது ஒருவனுக்கு ஆரோக்கியமாக இல்லை ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாக இருக்குது குழப்பங்கள் அதிகமாக இருக்குன்னா எவ்வளவு ருச்சியாக சாப்பிட்டாலும் அந்த ருச்சி அவனுக்கு தெரியாது எது சாப்பிட்டாலும் மண்ணு சாப்பிடுவது போல தான் இருக்கும் நல்ல சங்கீதம் ஒருவர் பாடுறார் ஆலாபனம் பண்ணி நல்ல கீர்த்தனம் பாடி நிரவல் பாடி ஸ்வரம் பாடி பாடுறார் ஆனால் அந்த சங்கீதம் நம்முடைய மனது கிரகிக்கலை காது சரியாக அதை கேட்கலை அந்த சப்தம் காதில் விழுந்தாலும் மனது அதில் லெயிக்கலை நல்ல ஒரு படம் வரைஞ்சிருக்கு அப்படின்னு கண் அந்த படத்தை பார்க்கறது ஆனால் மனது எதையெதையோ குப்பைகளை அள்ளி போட்டுக்கொண்டு கவலைப்படுறது அப்படி இந்த மனது ஆரோக்கியமாக இல்லாவிடில் கண் இருந்தும் இல்லாதவன்தான் காதிருந்தும் இல்லாதவன்தான் நாக்கு இருந்தும் இல்லாதவன்தான் அப்படின்னு உபனிஷத் சொல்கிறது அப்படி இந்த மனது ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா பிறப்பிலிருந்தே அதற்கான காரியங்களை நாம் செய்யணும் அதற்குத்தான் இந்த சம்ஸ்காரங்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கு அதாவது போன பிறவியிலிருந்து இவன் மூன்று வஸ்துக்களை எடுத்துன்னு வரான் அந்த மூன்று வஸ்துக்களும் நல்லதாக இருக்கணும் அவன் படித்த படிப்பு நல்ல படிப்பாக இருக்கணும் நல்ல படிப்புனா அவனுடைய வாழ்க்கையில் பயன்படக்கூடியதான படிப்பாக இருக்கணும் அவனிடத்தில் இருக்கக்கூடியதான கர்மபலன் புண்ணியமாக இருக்கணும் அவனுடைய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறது இந்த சம்ஸ்காரங்களெல்லாம் சித்திரகர்ம யதானேகைகி அங்கைகி உண்மையில்யதே சனேஹி ஒரு படம் ஒரு ஓவியரன் ஒரு படம் வரைகிறார் அப்படின்னா முதல்ல ஒரு அவுட்லைன் போட்டுவிடுவார் பிறகு ஒவ்வொரு அங்கமாக அதில் வரைஞ்சிண்டே வர்ற பொழுது பார்க்க பார்க்க அதில் அழகு சேர்ந்துட்டே வரும் அதுபோல தான் நம்முடைய அவுட்லைனாக பகவான் இந்த ஜீவனை நமக்கு கர்ப்பத்தில் வச்சுடுறார் நம்மை ஒரு கர்ப்பத்தில் வச்சுடுறார் பகவான் அதற்கு பிறகு அவுட்லைனு போட்டாச்சு பிறகு ஒவ்வொரு இந்திரியங்களாக நாம் வரைஞ்சின்றே வரணும் அப்படிங்கிற மாதிரிதான் கர்ப்பத்தில் இந்த சம்ஸ்காரங்கள் மூலமாக நாம் அழகுபடுத்தி கொண்டே வரும் அப்படி மூக்கோ நாக்கு காது கண் எல்லா இந்திரியங்களையும் மெதுவாக ஒவ்வொன்றாக வரைஞ்சின்றே எப்படி ஒரு சித் ஒரு ஓவியன் ஒரு படத்தை உருவாக்குறானோ அதே போல தான் ஒவ்வொரு ஜீவனையும் கர்ப்பத்தில் உற்பத்தியானதிலிருந்து ஆரம்பித்து நாம் அதை அழகாக செய்யிறோம் உருவாக்குறோம் எதற்காகன்னா பகவானை நாம் அடைவதற்காகத்தான் இந்த சம்ஸ்காரங்களெல்லாம் சரியாக செய்யப்படலைன்னா இந்த படம் சரியாக வரையப்படாதது மாதிரிதான் அப்படின்னு நமக்கு தர்மசாஸ்திரம் சொல்கிறது பிராமணியப்பிச்ச தத்வத் சாது சம்ஸ்காரை விதிபூர்வகை எந்த எந்த சம்ஸ்காரங்கள் என்ன காலத்தில் எந்த முறையில் செய்யப்படணுமோ அப்படி செய்வதனால அந்த பிறக்கக்கூடியதான ஜீவன் ஆரோக்கியமாக பிறக்கும் நமக்கும் பயன்படும் தானும் பயன்படுத்தி கொள்ளும் பயன்படும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த சம்ஸ்காரங்களெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு தர்மசாஸ்திரம் நமக்கு காண்பிக்கிறது அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த சம்ஸ்காரங்கள் கார்பைர் ஹோமயிர் ஜாத்த கர்ம சௌள மௌஞ்சு நிபந்தனைகி பைஜிகம் கர்ப்பிகம் செய்ஜானாம் அபமிருஜதே அப்படி உற்பத்தி ஆகறத்துக்கு முன்னரிலிருந்து ஆரம்பமானது இந்த சம்ஸ்காரங்கள் பிறகு உற்பத்தியான பிறகு புும்சுவனம்னு பண்ணுறோம் அது எதற்காகன்னா அந்த படிப்பு புண்ணியபாபங்கள் நினைவோடு உற்பத்தி ஆகியிருக்கிறதான இந்த ஜீவன் நல்ல இந்திரியங்களோடு இருக்கணும் கண் நாக்கு மூக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்யப்படுறது பும்சுவனங்கிறது இப்படி ஒவ்வொரு சம்ஸ்காரங்களுக்கும் தனித்தனியாக பலன் இருக்குது அதை நாம் விரிவாக தனித்தனியாக பார்க்க போகிறோம் அப்படி அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த சம்ஸ்காரங்கள் அப்படிங்கிறதுனாலே தான் இதை எக்காரணத்தை கொண்டும் இந்த சம்ஸ்காரங்களை குறைப்பதோ தவிர்ப்பதோ கூடாது கட்டாயம் நாம செய்யணும் இந்த சம்ஸ்காரங்களெல்லாம் என்ன முக்கியமாக நமக்கு ஒரு பலனை காண்பிக்கிறது அது என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்